போலன் கதை கதை இருக்கு இருபது பாடல்கள் கசன் கதை ஞான வாசித்திலே ஆனால் யோக கசாவின் பாட்டு ஏன்னு கேட்டால் இந்த கசன் கதைகள் சொல்லப்படுகிற எல்லாமே வேதாந்தத்தினுடைய வெறும் மிக மிக முக்கியமான தத்துவங்கள் நன்று கற்று மேன்மையடைந்து ஜீவன் முத்தனாக கூடிய தருணத்தில் காலகட்டத்தில் இருக்கின்ற வேதாந்திரிகளுக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தத்துவங்கள் அதனால அதை பாட்டாக சொல்லுகிறார்கள் இது கதை இல்லை கருத்துக்கள் தான் தத்துவங்கள் தான் அதை தொடர்ந்து பார்ப்போம் முன்னாடி சொல்லப்போ கசன் கதை என்பது அது கதை இல்லை கசனுடைய பாட்டு அப்படின்னு யோக வாசிட்டம் நூல்களில் சமஸ்கிருத நூல்களில் யோக வாசிட்டம் ஞான வாசிட்டம்ங்கிற சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல்களில் கசன் பாட்டு கசாவின் பாட்டுன்னு இருக்குது அது ஏன் அப்படி இருக்குன்னா இப்போ கசனுடைய கதையை நாம் படிக்க போகிறதில்ல படிக்க போகிற இருபது பாடல்களும் வேதாந்த தத்துவங்கள் ஒரு கூடஸ்த நிலையில வேதாந்த தெளிவாக கற்று மனத்தில் உள்ள ஐயங்களுக்கு நீக்கி சங்கற்பங்களை நீக்கி ஆசைகளை நீக்கி தெளிவாக இருந்து தெளிவாக ஞானத்தை பெற்று உணர்ந்து கூடஸ்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில அல்லது கூடஸ்த நிலையில இருக்கக்கூடிய வேதாந்திக்கு சொல்லக்கூடிய அவர்கள் அவர்கள் அறிந்த தத்துவங்களை பற்றி இப்போ சொல்கிறோம் அதனால தான் அதை பாட்டுன்னு சொல்கிறேன் இதில் இருபது பாட்டு இருக்குது இந்த இருபது பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை தத்துவங்களை ஞான வாசிட்டம் என்கிற நூலிலே வசன வசனமாக கொடுத்துருக்கார்கள் அதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை சொல்லிட்டோம்னா இந்த பாடல்களில் எது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறங்கிறத முடிவாயிடும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாடல்களை படிப்போம் பால் வசித்த சொல்லுகிறார் ராமா நான் கசாவின் பாட்டின் பொருளை உனக்கு கூறுவேன் உனக்கு கூற தொடங்குகிறேன் என்ன பிரகஸ்பதியின் பிள்ளையான கசா மேறுமலையின் ஒரு பகுதியில் பக்தி சிறந்து தியான நிலையில் வாழ்ந்து வந்தார் கஷ்வணா என்ப முனிவர் அவரு தேவர்களுடைய குருவாகிய பிரகஸ்பதியினுடைய மகன் பிரகஸ்பதிங்கிறது மிகச்சிறந்த பிரம்மரேஷ் தேவர்களுடைய குரு தேவர்களுக்கு குரு நிறைய பேர் இருக்காங்க அதில் பிரகஸ்பதி வியாழன் பிரகஸ்பதி என்பது மிகச்சிறந்த குரு அதே போல் அசுரர்களுக்கு குரு சுக்கரன் இது நம்ம மாவெளி கதையில் பார்த்துருக்கோம் தேவருடைய உருவாகிய பிரகஸ்பதியுடைய மகன் கசம் கசம் முனிவர் கசம் முனிவர் அவர் எப்படி இருந்தாரு இமயமலையில ஒரு பகுதியிலே அமர்ந்து பக்தி நிறைய ஆன்ம ஆன்ம பக்தி நிலையில இருந்து சிறந்து தியானம் தவங்களை செய்து நல்ல நிலையிலே தெளிவான நிலையிலே வளர்ந்து வந்தார் அவர் பிரம்ம நினைவில் ஞானம் பெற்றதால் அவர் பிரம்மத்தை நினைத்து பிரம்மத்தினுடைய அருவிழாவை ஞானம் பெற்றதாலே அவருக்கு ஐந்து பூதங்களும் பஞ்சபூதங்களால் உலகால் இன்பம் உண்டாகவில்லை அவர் எல்லாவற்றையும் ஒதுக்கியவர் பஞ்சபூதங்கள் யாருக்கும் இன்பத்தை கொடுக்கும் சாதாரண உலகாயுதத்திலே வாழக்கூடிய சம்சாரிக்கு பிரமத்தை அறிந்து பிரமத்தை உணர்ந்த யானைக்கு பஞ்சபூதங்களாலே எந்த விதமான கேடும் செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது பஸ் பார்க்கும் இடங்கள்லாம் பிரம்மத்தை தவிர வேறு காணப்படவே இல்லை தாம் எதை விழுவது எதை எடுத்துக்கொள்வது எல்லாம் பிரம்மமாய் உள்ளது எங்கும் பிரம்மம் எதிலும் பிரம்மம் எங்கெங்கும் நோக்கியனும் சக்தியேடா அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் பிரம்மமாக்குறது நான் எதையும் எடுத்துக்க முடியாது எல்லாத்தையும் பிரம்மம் எல்லாத்தையும் எதையும் விட முடியாது எல்லாம் பிரம்மம் எதையும் எடுத்துக்கொள்வது எதையும் விடுவது எதையும் விட முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெற்றால் எனக்கு கண்ணாலே காண்பதெல்லாம் பார்ப்பதெல்லாம் பிரம்மமாக இருக்கிறது இன்பம் துன்பம் யாவையும் ஆன்மா பரந்த ஆகாயமும் பிரம்மே ஜீவர்கள் பிரம்மம் ஆகாயம் பிரம்மம் பஞ்சபூதங்கள் பிரம்மம் எவையும் யாவையும் பிரம்மம் ஆகையால் உலகில் துன்பம் என்று எதையும் காணவில்லை துன்பங்களே இல்லை ஆன்மா உள்ளும் புறமும் மேலும் கீழம் எங்கும் எல்லாமும் நாய் நிறைந்துள்ளது இது முக்கியமான எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் புழுவிலிருந்து யானை வரைக்கும் சின்ன ஜீவன் பெரிய ஜீவனுங்கிற வித்தியாசம் எல்லாம் எல்லா ஜீவர்களுக்கும் பிரம்மத்தினுடைய சுரூபமாகிய பிரம்மத்தினுடைய நிழலாகிய ஆமாயிருக்கிறது எல்லா உயிர்களும் எல்லா ஜீவர்களும் பிரம்மத்தினுடைய ஆணையாலே அவர் இயக்க இயங்குகின்றவை நம்ம வேதாந்தத்துல முன்னாடி நிறைய படிச்சிருக்கோம் உயிர்கள் எல்லாம் வெறும் பொம்மைகள் போல பஞ்சடைத்த பொம்மைகள் பொம்மலாட்டக்காரன் ஆகிய பிரம்மம் பரம்பொருள் இல்லாவிட்டால் இவை பொம்மை உயிரற்ற பொம்மைகள் கையில் காலைல மாட்டிக்கின்னு பொம்மலாட்டக்காரன் வித்த காட்டுறேன் கயிறு ஏ ஏற்பட்ட கயிறு இருக்கும் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு பொம்மை இருக்கும் அந்த கயிறுகளை ஆட்டி நடக்கிற மாரி ஓடுற மாரிலாம் அதை வித்தக்காரன் போயிட்டான்னா அந்த பொம்மைகள்லாம் அப்படியே கிடைக்கும் உயிருக்காது பொம்மை பொம்மை நாட்டக்காரன் இருக்கிற வரைக்கும் அது இயங்கும் அதே போல பிரம்மம் இயங்க உயிர்கள் இறங்குகின்றன ஆன்மாக்கள் இயங்குகின்றன உடல்கள் இயங்குகின்றன அதனாலே ஆன் நா உள்ளும் புறமும் மேலும் கீழும் எங்கும் எல்லாமாய் நிறைந்து உள்ளது எல்லா இடத்திலையும் எல்லா இட பொருள்களிலும் எல்லா மலைக்காடு எல்லாவற்றிலும் ஆன்மான் இறந்துள்ளது நானும் பிரம்மம் அதுவே பிரம்மானந்தம் நானும் பிரம்மம் என்னுடைய ஆனந்தம் இருப்பதா பிரம்மானந்தம் நான் என்னை பிரம்மத்தை தவிர என்னுடைய எதுவும் இல்லை நான் பிரம்மமே பிரம்மத்தை தவிர நான் வேறில்லை அவர் ஓம் என்று பிரணவ மந்திரத்தை ஜெயித்தார் கச முனிவர் பிரவண பிரணவ சபா ஓ ஓ இதில் ஓ மட்டும் வாயிலிருந்து வருது இம் மூக்கிலிருந்து வருது அப்படிப்பட்ட பிரணவ மந்திரத்தை ஜெபித்தார் ஜெபித்து கொண்டே அவர் தபசிருந்தார் உள்ளும் புறமாய் காணப்படும் ஆன்மாவில் மனத்தை நிலை நிறுத்தி தியானம் செய்தார் அவர் எப்படி செஞ்சார் உள்ளும் புறம்புமாக அகம்புறம் இரண்டுமாக இருக்கின்ற ஆன்மா எங்கும் அதிலே மனசை நிலை தியானங்களை செய்தார் அப்படி செய்ததுதான் மனித உடலின் சதையில் குணங்கள் அத்தனை வெளியே என்ன அப்படி உள்ளும் புறமுமாக இருக்கிற ஆன்மாவை எண்ணி ஆன்மாவினுடைய உதவியாலே ஆன்மாவிலே மனசை நிறுத்தி ஜபம் செய்ததனால் தவசு செய்ததனால் நம்முடைய உடலிலே கூடிக்கொண்டிருந்த அனைத்து தீமைகளும் தீய குணங்களும் வெளியேறின எனவே அவரது ஆன்மா மேகங்களற்ற ஆதாயம் போலவும் பிரகாசித்தது இது யோக என்கிற இன்னொரு இது சமஸ்கிருதத்துலேருந்து நம்முடைய இங்கே உள்ள ஆசிரியர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க மொழிபெயர்த்து அதில் ஒரு நூலில் உள்ள ஒரே நடை இது கஸ்வனுடைய பாடலுக்குள்ள பொருள் கஸ்வன் கதை என்று நம்முடைய ஞானவா சிட்டத்திலே நம்முடைய வீர ஆளவந்தார் எழுதிய ஞானவா சிட்டத்திலே இருபது கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த பாடல்களை படித்து அதிலே சொல்லப்படுகின்ற தத்துவங்களை அறிந்து கொள்வோம் இந்த பாடல்களை படிப்பதற்கு முன்னாடி அவதாரிகையாக சொல்லப்பட்டது பாய்கின்ற ஒளிச்சுடர் போல சப்ட மாத்திரத்திலேயே ஒரு வார்த்தையை கேட்டவுடனேயே தோன்றுவது வார்த்தையை கேட்டவுடனேயே பிறப்பது சட்ட மாத்திரத்திலேயே தோன்றிய உருவமான உலகம் பிரம்மா பிரம்ம பிரகாசத்தில் நன்றாக தோன்றும் பிரம்மம் தவிர்த்து ஜகம் இல்லை பிரம்மம் பிரதிபலிப்பான ஜகத்தை நிரந்தர பொருளாக கருதக்கூடாது இது இந்த முப்பது பாட்டிலையும் இரு சாரி இருபது பாட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாட்டு ஒன்று முடிவு அருள் காலந்தண்ணில் மொழிதரும் ஆண்டு நூறும் முடிவு அறுகாலத்தின் மொழிதரும் ஆண்டு நூறும் நொடியளவேனும் பற்றாது இதனையே நெடியதாய் நோக்கி ஒடிவரு பாரவேற்கை உருவது என் பொருள் உண்மை என் பொருள் உண்மை படர்வதா உள்ளத்து ஆசை மற்ற ஒரு நொறுக்கி நிற்பாய் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய ஆயுள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் தீர்க்காயுசுன்னு சொல்லுவாங்க யாரையும் ஆசிரியம் பண்றதா இருந்தா நல்லா இருக்கா நல்லா இருப்பா அப்படிங்கிறது நல்லா இருங்க அடுத்த தீர்க்காயசாருங்க அதாவது தீர்க்காயிசுன்னா உனக்கு விதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனியாக அவரவருக்குரிய பிறப்பு நாள் இறப்பு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமும் கிடையாது நாம் மாற்ற முடியாது அவற்றை சாதாரணமாக நமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஜீவனாலே தன்னுடைய தாய் தந்தையை நிர்ணயிக்க முடியாது அதுக்கு அதிகாரம் கிடையாது அதே போல பிறக்கின்ற தேதியை நிர்ணயிக்க முடியாது அதிகாரம் கிடையாது இறக்கின்ற தேதியும் நிர்ணயிக்க முடியாது ஜாதகம் பார்க்குற ஒன்று சொல்லுவாங்க இந்த கண்டாக இருக்கு அந்த கண்டாக இருக்கு யாரும் இறக்கின்ற காலத்தை நிர்ணயிக்க முடியாது அதே போல் இன்னும் நேரத்தில் குழந்தை பிறக்கும் என்று நிர்ணயிக்க முடியாது பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய செயல் தாய் தந்தியரையும் இறைவன் கொடுத்த வரம் அதனால் அதெல்லாம் முடியாது சாதாரணமாக முன்னோர்கள் அவங்க நூற்றி வருஷம் ஒரு ஜீவனுக்கு அதிகபட்சமாக நியமிக்கப்பட்டது நூற்றி இருபது வருஷம் ஒரு ஜீவன் வாழலாம் இப்போ ஞானவாசிட்டத்தில் முடிவரும் காலந்தண்ணில் மொழி மொழி தரும் ஆண்டு நோறும் நூறு ஆண்டு என்றால் மேக்ஸிமம் உயர்ந்தபட்சம் நூறு ஆண்டு ஒரு ஜீவன் வாழ முடியும் இந்த நூலுடைய காட்டம் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் அவர்களை செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் கர்மங்கள் நிறைய அப்படிப்பட்ட காலங்களிலே நொடியளவுடன் பிறவற்றிற்கு ஒதுக்க முடியாது நமக்கு விதிக்கப்பட்ட நமக்கு இந்த நிலை என்று நிர்ணயிக்கப்பட்ட கர்மங்களை நாம் செய்தே ஆக காரியங்களை நாம் செய்தே ஆக நம்முடைய பிறப்பிற்கு என்னென்னது செய்யணும் என்னென்னது ஒவ்வொருவருடைய பிறப்பிற்கும் காரணம் உண்டு காரணம் இல்லாத பிறப்பு கிடையாது காரணம் இல்லாத செயலும் கிடையாது காரணம் இல்லாத காரியம் கிடையாதுன்னு நம்ம அடிக்கிட்டு வருவோம் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட தொழில்களை நிர்ணயிக்கப்பட்ட கர்மங்களை செய்கிற பொழுது நொடி அளவு கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் ஒரு நொடி கூட நீ வேறு காரியங்களை பற்றியோ அல்லது ஆசைகளை பற்றியோ நினைக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப நொடி அளவெனினும் பற்றாது பத்தாது நூறு வருஷம் இருந்தால் கூட நமக்கு விதிக்கப்பட்ட காரியங்களைத்தான் செய்ய முடியும் மற்றவர்கள் செய்கிறதுக்கு இடமில்லை ஒரு நொடிய கூட நேரம் கிடைக்காது நம்ம இப்போ நேரம் கிடைக்காதுன்னு எப்படி எதுக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி புறந்தள்ளி அதில் மனசு செலுத்தாமல் வீணான காரியங்களை கவனித்துக்கொண்டு அதிலே மனசை செலுத்துகிறோம் அதனால் நமக்கு பொழுது இருக்கதாக தோன்றுகிறது இது மாயை இது வந்து நம்முடைய மனசில் ஏற்படுகின்ற ஒரு தவறான கருத்து அது இல்லை தப்பு நொடியளவு கூட நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொரு வேலையும் செய்துட்டு வந்தால் காலம் பற்றாது நொடியளவேனும் பற்றாது இதனையே நெடியதாய் நோக்கி ஒன்று ஓடி வெறு பாறை வேட்டை முடிவுகளாக வேசையில கொண்டு செயல்பட்டால் இதில் பொருள் என்ன இருக்குது என்னால் ஒரு நிமிஷம் கூட வேறு காரியத்தை செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் என் மனசு அடப்பாடா நீ இதை செய்யணும் இதுதான் என் உனக்குள் அப்படின்னு ஆசை கலப்பி நான் செய்ய வேண்டிய நித்திய கர்மங்களை நியாயமான கர்மங்களை விட்டுவிட்டு வேண்டாத கர்மத்தை செய்வதற்கு நான் உந்தப்படுகிறேன் அதனால் நமக்கு நேரம் கிடையாது இருந்தாலும் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை கொள்வதிலே பொருளே கிடையாது அதனால விஷய சூழ்நிலைகளிலும் வேண்டாத ஆசைகளிலும் ஈடுபடாமல் உன்னுடைய மனதை காப்பாற்றிக் நீக்கி முழுமையாக தவிர்த்து அழித்து விடுவாயாக அப்படி செஞ்சீங்கன்னா ஒரே அடியாக ஆசையை நிராகரிக்கிறது ஈஸி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்காது நம்ம எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் சாப்பிட்ட உடனே பார்க்க போடுறது ஒரு நாளைக்கு நாலு ரூபா பார்க்க போடுறது ஒரு பத்து சிகரெட்டை குடிக்கிறது சரிசா பத்து பத்து இல்லை நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன் ஒன்று ஒன்றா குறைச்சி முடியவே முடியாது உடனடியாக கத்தரிச்சு விட்டா தான் குறைக்க முடியும் அதே போல் ஆசைகளிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சந்தர் சங்கற்பங்களை சங்கற்பங்களாலே அழிக்க வேண்டும் நீக்கி முழுமையாக தவிர்க்க முழுமையாக தவிர்க்க வேண்டும் அழித்து வருவாயாக ஒரே ஆசையை நிராகரித்து எழு அளவும் ஏசை ஆசை இல்லாமல் கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் மனப்பற்றில்லாத மனத்தோடு உள்ள வாழ்வாயாக வாழ்ந்தால் உயர்வாயாக வானம் போல களங்கம் இல்லாமல் வாழ்வாயாக உயர்வாயாக இது முதல் பாட்டு அற எங்காய் வாழ்வாய் பாரில் கோல நல் மணிகள் வேண்டா இருக்கவும் குருகிப்பாயின் தூல நன்னிழல் போல உண்டா மாத்திரம் தோற்றமான ஞானமும் பரமும் தண்ணில் நலம் பெற தோன்றும் இது மால்தான் குற்றம் மாலற குற்றம் அற மாசு அற கலங்கம் இல்லாமல் முன்னாடி எப்படி இருக்கையோ நம்ம பிறக்கிறப்ப குழந்தைகளுக்கு எந்த விதமான களங்கமும் இருப்பதில்லை எல்லா குழந்தைகளும் நல்ல பிள்ளைகள் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் மாசு மனதிலே கிடையாது வளர வளர தன்னுடைய தாய் தொந்தையம் தன்னுடைய சுற்றுப்புறம் அவற்றிலே உள்ள பற்றி பார்த்து நல்லது நல்லதே பார்த்துட்டு இருந்தானா நல்லவனாக ஆயிடும் இல்லை நல்லது கெட்டு கலந்து இருந்தா அது ரெண்டும் கெட்டேன் கெட்டதாகவே இருந்தா கெட்டவனாகும் அதனால சூழ்நிலை நமக்கு நல்லவனாகவே இரு எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு நல்லவனாகவே இரு வாழ்நாள் முழுக்க நல்லவனாகவே இரு மா அர எங்க நின்றாயோ நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி நீ நில்லை அதே மாதிரி உடை அங்கனே வாழ்வாய் அப்படியே வாழ்வாயாக பாரின் கோல் நல் மணி நல் மணிகள் வேண்டாம நல்ல இரத்தனங்கள் கிடைத்தாலும் வேண்டாம் என்று ஒதுக்கி விடு இது என்ன நிராகரிப்பு போகங்களை சுகங்களை நிராகரிக்க முடியும் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிற திறன் வாங்கினோம்னா இது என்ன மூணுதானே கிடைச்சிருக்கு அஞ்சு கிடைச்சா நல்லா இருக்குமே மோதறதுக்கு ஏழு கிடைச்சா மோதறதுக்கு நல்லா இருக்குமே தோணும் ஆசையை தூண்டும் அதனால எதுவாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் ஒதுக்கி விடு நிராகரித்து விடு அப்படிப்பட்ட தோற்றமான ஞானமும் ஞானம் எப்படி தோன்றியது பிரம்மத்தினுடைய சங்கற்பத்தாலே ஞானம் ஞானமும் தோன்றியது அப்படி தோன்றிய ஞானம் பரமத்திலே ஐக்கியமாகிவிடும் தோன்றியது அழிகம் எப்படி அழியம் பிரம்மம் ஆட்கொண்டு விடும் தன்னிலே பிரம்மத்தை பிரம்ம உலகத்தை ஆட்கொண்டு விடும் நலம் தோன்றும் மீண்டும் நலம்பெற நல்ல நிலமாக தோன்றும் சொல்றது என் முக்கியமான கருத்துணையால் தோற்றுவிக்கப்பட்ட உலகம் புரிஞ்சுக்கிறோம் அதனால அழியக்கூடிய ஜீவன்களாக நாம் அழியக்கூடிய ஆசைகளை வளர்த்துக் கொள்வதில் அர்த்தம் இல்லை பொருள் இல்லை மூணாவது பாட்டு பிரச்சிட்ட மூணாவது பாட்டு ஆதலால் பரமந்தன்பால் அகர்த்தனே கர்த்தனே என்று உண்டாம் மனிதர்களே நான் கர்த்தன் அகர்த்தன் கர்த்தன் நான் செய்கிறாள் நான் செய்யாம நம்ம என்ன எல்லா செயல்களையும் நானே செய்கிறேன் இன்றைக்கு கல்லூரியில் வகுப்பை நடத்துகிறேன் மாணவர்களை நிர்வாகம் செய்கிறேன் மனத்தை நிர்வாகம் பண்ணுகிறேன் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்கிற மனம் நான் என்கிற அந்த அந் அகங்காரம் என்னுடைய கூறியிருக்கிறது அப்படி இல்லை எல்லா காரியமும் நல்லா நடக்குது பிள்ளைகள்லாம் நல்லா வராங்க நிர்வாகம் நல்லா நடக்குது இது சாதாரணமான மனத்தினுடைய அலைகள் இப்படி இருந்தா நிம்மதி நான் கர்த்தா நான் கர்த்தன் நான் செய்கிறவன் எதையுமே செய்யலா நான் நல்லதும் செய்யல கெட்டதும் நிம்மதியா இருக்கேன் அது அகர்த்தன் அகர்த்தன் தண்ணில் கர்த்தன் தண்ணில் அமைந்தது ஏது அதனால் நிற்பாய் நீ எப்படி நினைக்கிறீ கர்த்தனா வண்ணாலும் இரு அகர்த்தனா வண்ணால் விரு கற்பனை கடமைகளை தனக்கு நி நிர்ணயிக்கப்பட்ட கடன்களை கடமைகளை உருவாக்கி பிரபலத்தால அல்லது பரம்பொருளால நாம் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக செய்யும் இது கடமை இல்லை எல்லாமே பிரம்மம் நான் எதுவும் செய்யலை எனக்கு எந்த தொழிலும் தேவையில்லை நான் நிம்மதியாக இருக்கிறேன் ரெண்டு ஒன்று கடமைகளை செய்கிறவனுக்கு கடமையை திறமையாக செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டாவது கடமைகளை கர்மங்களை செய்கிற பொழுது உள்ள பலனை எதிர்பார்க்க கூடாது ஈஸ்வர்ப்பணமாக நான் இந்த கர்மங்களை செய்கிறேன் இதனுடைய பலன் ஈஸ்வரனுக்கு போகட்டும் கிருஷ்ணனுக்கு போகட்டும் நடராஜருக்கு போகட்டும் எனக்கு தேவையில்லை நான் இதற்கு தகுதி படைத்தவன் அல்ல நான் செய்தாலும் எனக்கு இந்த பங்கு கிடையாது தகுதி கிடையாது பயனில்லை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு வந்தால் தூய மனமாக இருக்கும் அப்படி தூய மனமாக கற்ப கர்ப்பங்களை தொடர்ந்து செய்து கொண்டு அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆசைகள் குறையும் ஞான வழிக்கு வருவதற்கு தோன்றும் ஞான வழியை நீ அடையலாம் கர்மத்தை செய்தாலும் கர்மம் என்பது உன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு திறமையாக சிறப்பாக நேர்மையாக செய்தியானால் ஈஸ்வரார்ப்புணமாக செய்தானால் அந்த கர்மங்களை செய்கின்ற காரணத்தாலே உன்னுடைய உள்ளத்திலே அமைதி கிட்டும் தெளிவு ஏற்படும் அதனாலே தூய்மை ஏற்படும் உன்னுடைய மன தூய்மையினாலே அடுத்த அடியாக அடுத்த ஸ்டெப் அடுத்த நிலையாக ஞானத்தை பற்றிய சிந்தனை ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும் அல்ல அப்படி இல்லாமல் அகர்த்தனால் நான் எந்த கர்மமும் செய்யலை அப்படின்னாலும் சும்மா இருக்க முடியாது என்ன பண்ணலாம் நான் தபம் செய்ய போகிறேன் அகர்த்தனாக இருக்கிறவன் நான் கர்மங்களிலே ஈடுபட மாட்டேன் அப்படின்னா கர்மங்களில் ஈடுபடாமல் பிரம்மத்திற்குரிய பரம்பொருளை வேண்டி தவ செய்ி தவங்களை செய் தொண்டு செய் அப்படின்னா அப்பவும் நீ ஞானத்தை பெற முடியும் ரெண்டு வழியிலையும் சிறப்பாக உண்மையாக மெய்மையாக செய்தால் ரெண்டு வழியிலேயும் உனக்கு ஞானத்தை பெற முடியும் ஆனால் இதுலேயே பாதி அதில் பாதின்னு வச்சுக்காத ஒன்று ரெண்டாவது செய் உண்மையோடு மன மனம் உையான மனத்தோடு சிறப்பாக சீராக செய்ய கற்றுக்கொள் சீராக செய் அப்பொழுது உன்னுடைய மனத்திலே தெம்பும் தெளிவும் ஏற்படும் நீ அடுத்த கட்டமான ஞானத்தை அறிவதற்கு ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் அதே போல அகர்த்தனாக இருந்தால் விட்டோடு நீ கர்மங்களை செய்ய வேணாம் கர்மங்கள் எனக்கு படைக்கவில்லை அப்படின்னா சரி அப்போ உனக்குன்னு நீ எதை நினைக்கிற நான் தவறு செய்ய போறேன் நான் தொண்டு செய்ய போகிறேன் நான் உட்கார்ந்துக்கப்போறேன் தியானம் என்ன போகிறேன் செய்யும் அப் எப்படி செய்தாலும் உன்னுடைய மன தூய்மை வேண்டும் மன பொழுது அடுத்த கட்டமான ஞானத்திற்கு போக முடியும் இது நாலாவது பக்கம் தந்தைதாய் ஆவணும் சார்கதி அந்த மேலா இன்னும் நமக்காவானும் எந்த முய தான் சரணாகுவானும் அர்க்கோனாகுவானும் குரு சகனோ புனத் சகபீரியம் கரபாவகை தேஜஸ்வி ஆச்சாரியாட்சீடர் ஆகிய நாம் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ளாத பயன் உள்ளதாக விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரே ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகைகளும் அமைதி நிலவட்டம் ஓம் சாந்தி ஓம் அறிவு கர்த்தனாக இருக்க போறேன் அப்படின்னு முன் நின்று கடமைகளை செய்கிறார் கர்த்தனாகிய யார் செய்முறை செய்கின்ற செய்ய வேண்டிய முறையிலே ஜெகத்தோர்கள் பரம்பரைய ஆசை பெற்றவர்கள் செய்யக்கூடிய முறையிலே சிறப்பாக செய்கிறேன் அதைத் எனக்கு வேற நினைவு இல்லை அந்நிய இல்லை ஆசைகள் இல்லை அந்நிய நினைவில் என்ன இல்லை அதனாலே அதில் விகாரமும் இல்லை என்னுடைய எண்ணத்தில் பேதங்கள் இல்லை மாற்றங்கள் நான் என்ன காரியத்தை எனக்கு சொல்லித்தந்த படிக்கிறேன் எனக்கு விதித்த படிக்க நான் செய்கிறேன் முழுமையாக செய்கிறேன் செம்மையாக செய்கிறேன் இதை தவிர எனக்கு என்னுடைய நெஞ்சில் எந்த விதமான எண்ணங்கள் கிடையாது அதனால் என்னுடைய நெஞ்சில் தூசு துப்பட்டி கிடையாது விகாரம் இல்லை அப்படி இருந்தால் பெருமை அப்படி இருந்தால் நல்லது இல்லாமல் என்னது நீ செய்த நான் செய்தேன் நீ செய்தாய் நான் செய்யலை என்னது நீ நான் செய்தேன் செய்தலேன் என்னும் பார்வை மூணாவது ஏன் என்ன சொல்கிறாங்க நான் செய்தேன் செய்யலை நீ செய்தாய் செய்யலை இப்படிப்பட்ட எண்ணங்கள் இது எப்போ வரும் உறுதி இல்லாத காலத்திலே கர்த்தனாகவும் உறுதியாக இல்லை அகர்த்தனாகவும் உறுதியாக அப்படி இருக்கின்ற காலத்திலே நெஞ்சு இல்லாத காலத்திலே செய்தவ செய்தே செய்யலை செய்ய செய்ய இருக்கேன் அப்படி இருந்தால் குழப்பங்கள் தான் வரும் எப்பொழுதும் ஒரு இயல்பாகவே முன் இருந்த வண்ணமாகவே செய் கர்த்த கர்மங்களை செய்தாலும் நல்லது செய்யாமல் இருந்தாலும் நல்லது ரெண்டையும் போட்டு குழம்பிக்காத ஒன்று கர்த்தனாக செம்மையாக கருமையை செய்மையாக கர்மங்களை நிறைவேற்று வெற்றி பெறு அந்த செம்மையினாலே உன்னுடைய மனம் தூய்மைப்படும் மனம் தூய்மைப்படுவதனாலே ஞான வழிக்கு செல்ல முடியும் இல்லை நான் கர்த்தன் இல்லை அகர்த்தன் தெளிவாக அதிலே உறுதியாக நான் அகர்த்தன் என்று சொல்லுகிற பெரு உறுதியாக இருந்தது எந்த கர்மம் செய்யாமல் நான் அமைதியாக தப செய்ய போகிறேன் தியானம் செய்ய போகிறேன் அப்படி உலக கர்மங்கள் எதையும் நான் செய்ய போறதில்லை வேறு அப்படியே உறுதியாக நான் செஞ்சேன் செய்யல நான் செஞ்சேன் செய்யலைங்கிறதான் வேண்டாம் அப்படி இருந்தால் குழப்பம் ஏற்படும் அன்றாட காரியங்களை இயல்பாக செய்து அப்படி அல்லாமல் செய்திருந்து செய்யாதது பற்றி சிந்திக்கத் தொடங்கினார் நான் செஞ்சேன் செய்யலைங்கிற குழப்பம் வந்து சிந்திக்க தொடங்கினால் என்ன ஆகும் விகற்பங்கள் உண்டாகும் ஆறுபட்ட கருத்துக்கு உண்டாகும் இழும்பு தோன்றும் ஒரு காலத்தில் நான் செஞ்சேன்னா பெருமை தோன்றும் செய்யலைன்னா இழிவு தோன்றும் இதெல்லாம் வேண்டாத விகற்பங்கள் பேதங்கள் தேவையில்லை ஏதோ ஒரு எண்ணம் தோன்றி விட்டால் என்ன செய்வேன் செய்யலைங்கிற மேற்கு தோன்றிட்டால் அதனால பெருமை சிறுமை ஏற்படும் துன்பம் இன்பம் ஏற்படும் அதுதான் வேண்டாம் எல்லோரும் செய்கிற போல நானும் அன்றாட கடங்கைகளை செய்து வருகிறேன் அப்படின்னு நிம்மதியாக இருந்தாய் என்றால் வேறு பிரச்சனை இல்லை உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இருந்தால் நீ நல்ல கர்மங்களை செய்து தூய்மையைப்படுத்தி கொண்டால் ஈஸ்வரனை பற்றி நினைக்க முடியும் பிரம்மத்தை பற்றி நினைக்க முடியும் பிரம்மத்தை பற்றி அறிய முடியும் ஞான வழியிலே போக முடியும் அப்படி இருந்த இல்லாமல் எனவே செய்தேன் என்கிற எண்ணத்தையும் செய்யவில்லை என்கிற எண்ணத்தையும் ஒதுக்கிவிடும் இயல்பாக நடந்து கொள் அப்படி நடந்து கொண்டால் நீ நிம்மதியாக நான் உடல் என்று எண்ணுவவர்கள் உலகளே இல்லை இருக்கக்கூடாது நான் என்ற எண்ணம் வந்தால் அகங்காரம் வந்துவிடலாம் நான் என்பது உடல் இல்லை நான் என்பது ஆத்மா இது அஞ்சாவது பட்டு ஆறாவது மொய் உடல் நானே எண்ணின் மூவேழு நூகம் ஆகிய மெய்யவன் துயரம் எனும் மெய்யை யான் என்ன வேண்டாம் மெய்யை யானென என்ன வேண்டாம் ஐயா ஐயமில் கேள்வி நல்லோர் நினைவரோ அனைத்தும் ஊனும் கையுற தின்பரோ ஊனும் கையுற தின்பரேனும் நாய் பிணங்கள் கவரார் நீசர் இது என்னமையானது மொய்மைன்னா வலிமைன்னு அர்த்தம் வலிமையான உடல் முதல்ல பாட்டில் சொன்னோம் வலிமையான எலும்பு கூடு கூடார்கள் அந்த எலும்புன எலும்பை காதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக சதைகள் சதைகளும் தோளும் நரம்பும் எலும்பு தான் முக்கியம் எலும்பை பாதுகாப்பதற்காக மேலே சதையும் நரம்பு தோல் இவற்றையெல்லாம் உயிர் உயிரோடு காப்பதற்காக இரத்தம் அப்படி மொய்மை வலிமையான உடல் நான் என்று எண்ணினார் மூவியுடு நரகம் நரகம் உலகமும் நரகம் ஆகிவிடும் அகங்காரம் தொடங்கிவிட்டார் எந்த உலகத்திலும் நாம் நிமதியாறுக்க முடியாது மூவிய உலகங்களும் நரகமாகிவிடும் அனலிலே தரிக்கின்றனும் மெய்யை யான் என்ன வேண்டாம் மெய்யை யான் என எண்ண வேண்டாம் உன்னை தீயில பொருள் தூத்து போட்டான் தீய வெந்துகிட்டு இருக்க அந்த சூடு தாங்காம வெப்பம் தாங்காமல் அலகிக்கொண்டிருக்கிறாய் வெய்யவன் துயரா வெய்ய துயராக இருந்தாலுமே அதன் மேலே நீ கிழந்தாலும் உன்னுடைய உடலை நான் என்று எண்ணாதே உடல் என்பது அழியக்கூடிய சத்து அழியும் அது என்றைக்கும் நிலை இல்லாதது அதற்கு உடலுக்கு காலன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மாவுக்கு காலன் நிர்ணயிக்கப்படவில்லை ஐயமில் கேள்வி நல்லோ சந்தேகம் இல்லாமல் எல்லாவற்றை கற்று தேர்ந்தவர்கள் கேள்வி நல்லோ நினைவரோ இதை எல்லாத்தையும் நினைப்பார்களா நான் உடல் என்று நினைக்க மாட்டார்கள் நான் கர்மம் செய்ய தெரியவில்லை என்று நினைக்க மாட்டார்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள் மாமிசம் சாப்பிடுறவன் கூட ஊனை விரும்பி தின்பவன் கூட நாய் உடலை மாட்டார்கள் அப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் கூட நாயை நாய் மாமிசத்தை சாப்பிட மாட்டார்கள் அதை மேன்மையான மக்கள் தன்னை தன்னுடைய உடலை நான் என்று கருத மாட்டார்கள் கீழ் மக்கள் தன்னை தன்னுடைய உடலை நான் என்று கருதி அதிலே சம்சார பந்தங்களிலே தொடர்ந்து சுழற்சியிலே பிறப்பிற சுழற்சியிலேயே இருந்து அடிவார்கள் கசன் கதையிலே ஏழாவது பாடலை இப்பொழுது படிக்கிறோம் நாம் எனும் உடல் வாஷால் யான கண் குருடாய் போகும் ாம் என்னும் உடல் மமசால் ஞான கண் குருடாய்போகும் தோம் உறும் அதனை தூரத் தூர்பரே ஜோதி ஞான மாமுகில் இலாநிலா பொருள் பயங்கிடும் இணைய கண்ணால் ஏமூறு பிறகில் வேலை இருங்கரை எளிதே தோன்றும் இந்த பாட்டில் நான் என்கிற தேக அபிப்பிராயத்தை தேக அபிமானத்தை நான் என்கிற உடல் நான் என்கிற எண்ணத்தை கருத்தை ஒதுக்கிவிட்டால் நமக்கு ஞான வழி தோன்றும் அந்த நான் என்கிற எண்ணத்தாலே நான் என்கிற உடல் அபிமானத்தாலே நம்முடைய ஞானத்தை அறியக்கூடிய வழி ஞான கண் மறைந்துவிடும் ஞானத்தை அறிவதற்கு நான் என்கிற சிந்தனையை நான் ஆன்மா என்கிற சிந்தனையை ஒதுக்கிவிட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஞான கண் மறைந்துவிடும் நாம் ஆன்ம பாதையிலே செல்ல முடியாது ஆன்மபாதையிலே முன்னேறி ஆன்மீக பாதையிலே முன்னேறி ஞானத்தை பெறுவதற்கோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை நலமாக அமைத்துக் கொள்வதற்கோ இயலாமல் போயிவிடும் நான் உடல் என்கிற எண்ணத்தை அபிமானத்தை தூட தூர்ப்பறேன் தூரத் தடிவிட்டால் தூர்த்து விட்டால் நாம் என்னும் உடல் மாசா நான் உடல் என்கிற எண்ணத்தாலே உடலே நான் என்கிற கருத்தாலே ஏற்படுகின்ற குற்றத்தால் மாசா ஞான கண் குருடாகும் ஞான கண் மறைந்துவிடும் இருட்டாக்கிவிடும் அதனாலே நமக்கு ஆன்ம வழி தெரியாது ஞான வழி தெரியாது தேம் உறும் தூம் உறும் அதனை தள்ளி விட்டார் தூக்கிற மாதிரி இருக்கிற மாசையெல்லாம் மழை வெளியே குட்டி விடுற தூர்பரே தூர தூர்பரே ஜோதி ஞான ஜோதி ஞானம் தோன்றும் எப்படி தோன்றும் மாமுகில் இலா மதியம் போல மாமியில் நிலா நிலா போல் பயங்கிடும் கருமேகங்கள் இல்லாமல் தெளிவான வாரத்திலே அப்ப நிலா பிரகாசமாக தெரியும் தெளிவான வாரத்திலே கார்மேகங்கள் இல்லாத காலத்திலே தோன்றுகிற நிலாவை போல மதியைப் போல திங்களைப் போல ஒரு பிரகாசம் ஓங்கி எங்கும் பிரகாசம் தோன்றும் அப்படிப்பட்ட பார்வையாலே அப்ப ஞான கண் பிறந்து விடுகிறது அப்படிப்பட்ட பார்வையாலே ஏமம் ஒரு பிறவி இந்த ஏமம்னா குற்றம் ஏமம் ஒரு பிறவி நம்மை துன்பத்திலே குற்றங்களிலே மாசுகளிலே அழுத்தக்கூடிய பிறவியாமல் விலகிவிடும் பிறவி பிறப்பு இறப்பு என்கிற சம்சார கடல் உடைய இரு கரைகளும் தெரியும் ஏனும் ஒரு பிறவி வேலை வேலைனா கடல் வேலை இருங்கரை எழுது தோன்றும் ஏம் வேலையினுடைய கடலினுடைய இருகரைகள் சம்சார கடலினுடைய இருகரைகள் கரைகளை பார்த்து விட்டால் கடலை கடுப்பது எளிதில் கடலை கரைகளை பார்த்து விட்டால் படகோ கப்பலோ வேகமாக செல்லும் என்றா நாம் நெருங்கி விட்டோம் கடலை நெருங்கி விட்டோம் ஊரை நெருங்கி விட்டோம் அப்படிங்கிற ஆனந்தத்துல வேகமாக கப்பல் படகு எதுவா இருந்தாலும் சென்று கரை சேர்ந்துவிடும் அதே போல இந்த ஞான பார்வை கிடைத்து விட்டால் ஞான கண் கிடைத்து விட்டால் வேலையினுடைய கடலினுடைய இரு கரைகளும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப எந்த கரைக்கு போகணும்னாலும் போகலாம் கரைகளை அடைந்து நாம் பிறவி கடனை தீர்க்கலாம் சம்சார கடலிலிருந்து மீளலாம் இது ஏழாவது பாட்டு பாட்டு அனைத்திலும் இன்று எண்ணி அனைத்திலும் கர்த்தன் ஞானே அளவரும் நினைத்து அசில் ஒன்று இன்றி நிச்சயமாகி நிற்பாய் இதுல நான் கர்த்தனா கர்த்தனாகவே நில்லை நிச்சயமாக உறுதியாக நின்றால் உனக்கு மன தெளிவு மனத்தெளிவு ஏற்பட்டு ஞான தெளிவு ஏற்படும் ஞான பாதையிலே ஆன்மீக பாதையிலே நீ நடக்க முடியும் இது எட்டாவது பாட்டு அனைத்திலும் கர்த்தன் அல்லே நான் கர்த்தா இல்லை நான் எந்த காரியத்தையும் செய்யவில்லை எந்த கருணத்தையும் நான் செய்யவில்லை கர்த்தன் அல்லேன் அவனை போல இவனை போல இல்லை அவன் இவன் இல்லை நான் என்பது என்னுடைய ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆன்மஸ்வரூபம் நான் இந்த ஆன்மஸ்வரூபம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது அவனும் ஆன்மாதான் அவனும் நானும் ஒன்னு தான் இவனும் அதனால அவன் இவன் என்று அல்லேன் நான் அவனாகவோ இவனாகவோ இல்லை நான் நானாக இருக்கிறேன் நான் ஆன்மாவாக இருக்கிறேன் நினைத்து அப்படி நினைத்து உள்ளத்து உறுதி உள்ளத்திலே உறுதியாக வைராக்கியமாக திடமாக நிறைய நிற்பாயா அகுது இது என்று எண்ணி அழுது என்று எண்ணி அனைத்திலும் கற்பதனே நான் எனக்கு இடப்பட்ட எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட எனக்காக என்று எண்ணி அந்த கர்மங்களை செய்கிற அளவரும் மனத்தால் அளவில்லாத காரியங்களை செய்வதும் நானே அளவரும் அது நான் என்ன அந்த காரியங்களை செய்கின்ற ஆன்மஸ்வரூபமாகிய நான் அந்த காரியங்களை செய்கின்றவனாக இருக்கிறேன் என்று நினைத்து அசையாமல் அசை ஒன்றும் இல்லாமல் எந்தவிதமான கலக்கமும் நடுக்கமும் இல்லாமல் உறுதியாக மனத்திலே உறுதியாக நிற்பாயையானால் நீ ஞானத்தை பெற முடியும் அது மாதிரி நிச்சயமாக நிற்பாயாக இது எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு அன்ற ஒன்றும் அல்ல ஒன்று நான் ஆகும் நின்று இப்பதத்தில் நன்றாம் நின் பதந்த ஒன்றும் பதத்தை கண்ட உத்தமர் தான் பால் நிற்பார் ஒன்றெனும் பதத்தை கண்ட உத்தர் நிற்பார் இது உறுதியாக ஏகத்திலே ஒன்றிலே இரட்டையை பற்றி கவலை இல்லாமல் நான் ஆன்மான் நான் பிரம்மஸ்வரூபம் பிரம்மமே நிலைத்தது நிரந்தரமானது என்று ஒன்றிலே அப்படி ஒன்று ஒன்றாக ஒன்று நான் ஆகும் என்றேன் நான் ஏகம் ஆகும் என்றேன் இப்பதத்திலே இந்த உலகத்திலே நீ நிலையாக நிற்பாய் என்றால் நின்வசந்தனில் உன்னுடைய தற்பதத்திலே உன்னுடைய ஆன்மஸ்வரூபத்திலே தற்பதத்திலே நீ நிற்பாயாக அப்படி நின்றால் ஒன்றும் பதத்தை கண்ட உத்தமர்கள் ஏகம் ஏகமே ஏகத்துவத்தை கண்ட உத்தமர்கள் ஏகத்தின் பதத்தை கண்ட உத்தமர்கள் அதன் நிற்பார்கள் தன் பதத்திலேயே நிற்பார்கள் தன்னுடைய ஆன்ம இருப்பார்கள் துன்று வாதனை துன்பம் தரக்கூடிய வாதனைகள் பழைய அனுபவங்கள் வாசனைகள் கெட்ட எண்ணங்கள் லட்சிய எண்ணங்கள் எல்லா ஒதுங்கிவிடும் வாதனிய பந்தம் அப்படிப்பட்ட அனுபவங்களே வாதனைகளை நம்மை கட்டுப்படுத்துகின்ற கயிறு பந்தம் பந்தம்னா கட்டு அதனை தொலைவில் இருக்கிற வீடு வீட்டை எண்ணி வீடு எண்ணி விடுதலை எண்ணி இந்த பந்தத்தை தீர்த்து விடுவாயாக இது ஒன்பதாவது பாடம் பத்தாவது பாடம் புலன்களில் பழகி புலன்களில் பழகி சித்தம் பூண்டி அலம்பெற மாற்றி வீட்டிற்கு அடுத்த நிலந்திகள் அருள் சந்தோஷம் நட்பு உதாசீனம் இன்னாலும் மலர் தவிர்குணங்களாக மலர்ந்த மலர் மலர்ந்து அபிர் குணங்களாக மனத்து அழுத்தாது செய்வாய் நாம் ஐம்புலன் கிடையாது ஐம்புலங்களுடைய காட்சிகள் அதனுடைய தாக்கங்கள் பார்வையினாலே ஏற்படுகின்ற தாக்கம் கேட்பதனாலே ஏற்படுகின்ற தாக்கம் ருசிப்பதனாலே ஏற்படுகின்ற தாக்கம் நுகர்வதனாலே ஏற்படுகின்ற தாக்கம் ஆசைகள் இவை அனைத்தாலும் நம்முடைய சிந்தம் நெரு சித்தம் நிரப்பி இருக்கிறது புலன்களில் பழகி சித்தம் அந்த சித்தமானது இந்த புலன்கள் செய்த காரியங்களை எண்ணி புலன்கள் செய்த காரியங்களாலே சித்தத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் வாதனைகள் அவைகள் முன்னே அலம்பெற மாறி அவற்றையெல்லாம் அகற்றி ி வீட்டிற்கு அடுத்த வாதனையும் தீர்வாய் மோட்சத்தை அடைவதற்காக உள்ள அடைவது அடுத்த கட்டம் முன்கட்டத்தில் இருக்கின்ற அந்த சமயத்தில் ஏற்படுகின்ற அதுவரைக்கும் ஏற்பட்ட வாதனைகள் அந்த சமயத்தில் ஏற்படுகின்ற வாதனை அனைத்தும் தீர்த்து மோட்சத்திற்கு வழிபெறுவாயாக நன்மை பெய்க்கக்கூடிய பிரகாசிக்கின்ற திருவருளும் இந்த நாள் சொல்ற இதுல நலன் திகழ் அருள் நலந்திகள் அருள் சந்தோஷம் உதாசீனம் இந்நாளும் நட்பு இந்த நாள் நலன் திகழ் அருள் சந்தோஷம் நட்பு உதாசீனம் நலந்திகள் அருள்னா நாம் செய்த நல்ல காரியங்களாலும் நல்ல புண்ணிய காரியங்களாலும் நம்முடைய மனத்தில் இருக்கின்ற மாசங்களை அகற்றி தெளிவாக சிந்தித்து செய்த தவங்களால் குருவினுடைய அருளும் திருவருளும் கிடைக்கப்படும் அப்படிப்பட்ட அருளும் அதனாலே ஏற்பட்ட சந்தோஷம் எல்லா உயிர்கள் எடுத்து நட்பும் இது நாலு முக்கியமான குணங்கள் சொல்றாங்க துறவிக்கு சாதுவுக்கு ஒன்று கருணை இன்னொன்று நட்பு இன்னொன்று எல்லாவற்றையும் சமமாக கருதுதல் நாலாவது எல்லாவற்றையும் அணைத்துக் கொள்ளுதல் எல்லாவற்றிற்கும் ஆதரவு தரு இந்த நாலகுணம் அதில் உதாசீனம் உதாசீனது எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை ஆசைகளும் இல்லை எனக்கு இந்த பொருள் தேவையில்லை எதுவும் தேவையில்லை எல்லாமே என்னிடத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிற ஆன்மா எனக்கு போதும் எந்த பொருளும் தேவையில்லை என்று உதாசீனம் அபேட்சைனா விரும்புதல் உபேட்சைன்னா வேண்டாம்கள் அதே போல உதாசீனம் என்பதும் வேண்டாம் அப்படிப்பட்ட நாலு குணங்களும் இருந்தால் மலர்ந்து அபை குணங்கள் மலர்ந்து விரியக்கூடிய குணங்களாக தாமரை போல விரியக்கூடிய குணங்களாக மனத்து எழும் அழுந்தாது செய்வாய் அதனால் அறிநீர் துக்கப்படாமல் தீவிரமாக விரைவாகச் செய்வாய் இது பத்தாவது பாடல் பதினொன்னு உள்ளுரு தொழில்கள் முற்றும் ஒருங்கி ஓர் உணர்வை பற்றி மெல்ல வாங்கு அதுவும் அந்த கரணங்கள் உடனே விட்டு தள்ளுவயெல்லாம் எத்தார் தள்ளி நாய் அதுவும் தள்ளி தெல் உணர்வு உள்ளம் செய்கை தேசு இருள் அனைத்தும் தீர்த்து இது பதினோராவது படம் நம்முடைய மனம் சுத்தமாகவும் பிரம்ம சுபாவமாகவும் நாம் பிறப்பிற காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே சுலகமாக இருப்பது எப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகள் அதனாலே ஏற்படுகின்ற தொழில்கள் கர்மங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு பத்து செய்கிற இடத்துல எட்டு செய்கிறது ஆறு செய்கிறது நாலு செய்கிறது வந்து உடுக்கியல உடுக்கி ஓர் உணர்வை பற்றி ஒரே ஒரு ஏகத்தை அடைய வேண்டும் பிரம்மத்தை பெற வேண்டும் பிரம்மத்தை உணர வேண்டும் என்ற அந்த ஒரே உணர்வை மட்டும் வைராக்கியமாக கொண்டு பற்றி மெல்ல வாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உறுதிப்படுத்திக் கொள் பிரமத்தை அடைய வேண்டும் பிரமத்தை உணர வேண்டும் என்கிற ஒரு உணர்வை பற்றி அதை மெல்ல மெல்ல அதை உறுதியாக்க அதுவும் அந்த கருணங்களுடனே விட்டு எல்லாத்தையும் அந்த கரணங்களுடனே தள்ளி தள்ள வேண்டிய எல்லாத்தையும் தள்ளி தள்ளுவ தள்ளி எத்தார் தள்ளி நான் எதனால தள்ளேன் ஒன்னே ஒண்ணே என்ன விவேகம் என்பது பிரம்மச்சி தவிர வேற எந்த பொருளும் நிரந்தரம் இல்லை எனக்கு பிரம்மச்சி தவிர பரப்பொருளை தவிர வேற எதிலும் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறது விவேகம் வைராக்கியம் அந்த விவேகத்தை உறுதிப்படுத்துவோம் நான் பிரம்மத்தை மட்டுமே உணர வேண்டுகிறேன் உணர விரும்புகிறேன் நேசிக்கிறேன் மற்றெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை என்கிற மிகபர சுகங்களையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளி நான் ஒரே உணர்வாக மட்டுமே சிந்தித்து பிரம்மத்தை மட்டுமே பரம்பூரில் மட்டுமே உணர்ந்து நல்ல வழிகளே தத்துவங்களை கற்று பிரணந்து அனுபவிக்கொடங்குகிறேன் பிரம்மத்தை உணர்ந்து அனுபவிக்கிற பொழுதுதான் என்னுடைய மனது அமைதியடைகிறது நான் ஜீவன் முத்தனாக மாறுகிறேன் அப்படிப்பட்ட நிலமையில என்ன சொல்றாங்க பெற்ற ஞானத்தையும் கேள்வி கொடுக்கும் ஞானமும் வேண்டாம் நான் எதுவும் இல்லை நான் சுத்தமானவன் என்னுடைய மனதிலே என்னுடைய ஆன்மாவிலே நான் கற்றுக்கொண்ட காரியங்களும் இல்லை செய்த காரியங்களும் நினைவில்லை ஞானமும் இல்லை நான் தெளிவானவன் எதுவும் நல்லது கெட்டது எதுவுமே என்னுடைய மனதில் இல்லை என்னுடைய இருப்பது என்னுடைய மனதில் இருப்பதெல்லாம் பிரம்மே பரம்பொருடே என்று கள் உணர்வுகள் உள்ள அப்படி செய்வையானார் ஒளி பெறுவாய் பிரகாசத்தை பெறுவாய் இருள் நீங்கிவிடும் இருள் அனைத்தையும் தீர்த்து பிரகாசத்து பெறுவாயாக இதுக்கு என்ன பண்ணணும்னா வாதனைகள் எல்லாம் பழைய அனுபவங்கள் எல்லாம் மனத்திலிருந்து ஒதுக்க நம்முடைய பஞ்ச இந்திரியங்களாக ஐந்து புலன்களாக நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் அதை நம்ம சுத்தத்தில் அடைக்கிக் கொள்கிறோம் உள்ளத்திலிருந்து சுத்தத்தை போயிடுது சித்தத்தில் இருக்கின்ற அத்தனையும் ஒதுக்கி சித்தத்தை தூய்மைப்படுத்தி கொண்டால் நம்முடைய அந்த கரணங்கள் சுத்தமாகிடும் அப்போ உன்னாலே ஞானப்படியை உணர முடிகிறது அதை அந்தக்கரணங்களுடைய ஒதுக்கி விட்டு அந்த கரணங்களையும் சேர்த்து தள்ளி விட்டு தள்ளு தள்ள வேண்டிய எல்லாத்தையும் தள்ளினதுக்கப்புறம் தெளிவான உணரும் தெளிவான சுத்தமான உணர் தோன்றும் அப்பொழுது நீ பிரம்மத்தை உணர முடியும் பிரம்மத்தை வேண்டாம் அப்படி இருக்கிற பொழுது இருந்து பிரகாசமாக உணர்வாய் பாட்டு பன்னெண்டாவது பாட்டு பதிமூன்றாவது பாடல் குழந்தனில் அனைத்தும் மாற்றி உலகில் ஓர் பட்டு அது இன்றி துளக்கிலா நிலையில் அவன் மிகு சமாதிதானம் குளத்தகம் கருமத்தாலும் கூடினும் வெடினும் முத்தன் இதுல ஜீவன் முத்தனுக்குடைய அருகதை ஜீவன் முத்தனை பற்றிய அறிவு விளக்கம் சயின்ஸ் சொல்ற மாதிரி டெபனேஷன் ஜீனும்ன்னா யாருந்தனில் உள்ள கவலைகள் பாசுகள் அறிவு எல்லாத்தையும் மாற்றி உள்ளத்தை முழு தூய்மையாக எதுவுமே இல்லாத வாரம் போல முழு தூய்மையாக வைத்துக் கொள்பவன் உலகத்து உலக விஷயங்கள உலக விவகாரங்களிலே எந்த பற்றும் இல்லாமல்சையும்வன் துக்கிலா நிலையில் கலக்கங்கள் நீங்கிய நிலையிலே நிலையில் நின்றோனது களர முத்தானவன் அப்படி துளக்குன்னா குழப்பம் மாசு அப்படி துளைக்கிலா நிலையிலே துகள முக்தனாவான் துகள்னா தூசி பாதம் துகள்னா பாதத்திலிருந்து இழுக்கிற தூசி அது மாதிரி தூசி மாசு அதெல்லாம் இல்லாத முக்தன் ஆவான் ஜீவன் முக்தன் ஆவான் அலக்கரும் ஈசன் ஆவான் அடுத்தது ஜீவன் முக்தனாகி அது கடுத்த படி கட்டம் ஈசனும் ஆவாம் அதுக்கப்புறம் முழுக்க நீள் சமாதி குண்டு நீர்விகற்ப சமாதி குண்டு எல்லாவற்றையும் ஒதுக்கி செய்து பிரம்மத்தை நாடி நிற்கிறவன் முக்கிய நாடி நிற்கிறவன் அவன் என்ன செஞ்சாலும் அதாவது பற்றி நமக்கு நல்லா தெரியும் பத்து நிமிஷம் தியானம் அரை மணி நேரம் தியானம் ஆறு மணி நேரம் வரைக்கும் தியானம் எப்படி இருந்தாலும் சமாதியிலிருந்து ஒண்ணு வெளியில வரவனும் இல்லைன்னா அப்படியே அடங்கிப்போம் வெளியில வருகிற பொழுது எட்டு மணி நேரம் சமாதிகளில் வெளியில வந்த இன்னமும் அவருக்கு உடல் இருக்கிறது அதற்குரிய தேவைகள் இருக்கிறது பசி தாகம் இருக்கிறது இதற்கு அவர் கருமம் செய்தோ அல்லது செய்யாமலோ அந்த தேவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் என்னன்னு ஒரு நல்ல துறவி ஊரிலே பெயர் பெற்ற நல்ல துறவி என்ற பெயர் பெற்ற ஒருவர் தியானத்தில் நின்றார் என்றால் தியானத்தை கலைக்காமலே தவத்தை கலைக்காமல் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து வச்சுட்டு போறவர் பக்தர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே அதனாலே அவர்களுக்கு பக்தர்களாலே அடியோர்களாலே உணவும் அளிக்கப்படுகிறது அப்பாவே உண்மையை தவிர வேறு செய்யவில்லை தியானத்திலிருந்து சமாதியிலிருந்து வெளியில வந்தவுடனே அவர்கள் எதுவும் கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்கள் இது நீங்க நல்லா பார்க்கலாம் ஒரு துறவி ஞானி சாது ஒரு மேடையில் உட்காந்து தங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் எப்படா முழிப்பாருன்னு ஒரு இங்கே ஒரு பத்து பேர் அந்த ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் காத்துட்ருப்பாங்க எல்லாரும் கையில் மாலை தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சுக்கணும் அவர் முடித்த உடனே அவர்களுடைய ஆசிர்வாதத்தை விரும்பி காத்துட்ருப்பாங்க ஆனால் இதில் என்ன முக்கியமாக கேளுன்னு அவர்கள் தருகிற பரிசுகளுக்கு வெகுமதிகளுக்கு ஆசைப்படக்கூடாது ஜீவன் முத்தனாக இருக்கிறவனுக்கு எதுவும் ஆசை இல்லை அப்ப வேண்டியது வயிற்றுக்கு உணவு அதுவும் குறைந்த அளவு சில ஞானிகள் சில துறவிகள் காற்றையே உணவாக கொண்டிருந்தார்கள் நீரை மட்டுமே உணவாக கொண்டிருந்தார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உணவும் தேவையில்லை உணவு தேவைப்படுகிறவர்களுக்கும் கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு பக்தர்கள் அவருடைய அடியவர்கள் கொடுத்தார்கள் அப்படி செஞ்சால் செய்வதாலும் அவர்கள் ஜீவன் முத்தர்கள் அப்படிங்கிற இது பதிமூணாவது பாட்டு வாதனை வடிவமான இவைகளும் மாறி இவைகளும் மற்ற இவற்றை பேதமாய் பழகுவோரும் பிராணன் பிராணனின் இயக்கத்தானும் பிராணியின் இயக்கத்தாலும் விண்ணகம் என்ன நின்றால் யாதும் தீர்ந்தவனாய் என் ஆயினை அது மெய்யா இது பன்னிரண்டாவது வாதனை வடிவான பேர் துயரங்களைத் தரக்கூடிய வேதனைகளை தரக்கூடிய மேலே சொன்ன அனைத்தையும் இவைகளை அனைத்தையும் மாற்றி மற்ற இவற்றைப் போல இப்போ நம்ம மேலே சொன்ன வாதனைகள் அதைப்போல துன்பம் தரக்கூடிய கர்மங்கள் செயல்கள் அனுபவங்கள் எல்லாவற்றையும் பேதமாய் பழகுவோணும் எல்லாத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அவையெல்லாம் தனி வேறுபட்டவை என்று பழகுவோணும் பிராணவாயுனுடைய இயக்கத்தால் மட்டுமே இயங்குகிறோம் வேறு எந்த விதமான சக்தியும் அவனுக்கு தேவையில்லை பிராணவாயுனுடைய இயக்கத்தால் இயங்குகிறேன் இதில் என்ன நின்ட்டுன்னா பிராணவாயு மட்டுனா மற்ற ஐம்புலங்களுடைய உதவி தேவையில்லை என்றாம்மா அவனுக்கு பார்க்க வேண்டாம் கேட்க வேண்டாம் ரிசிக்க வேண்டாம் அப்படி இருக்கிறவன் பிராணவாயு மட்டும் இருக்கணும் பிராணவாயு உயிருக்கு அப்ப பிரம்ம சிந்தனையிலேயே தவப்பில் இருக்கிறவனுக்கு பிராணவாய் தவிர வேற தேவையில்லை அப்படி பிராணனில் இயக்கத்தாகும் யாரும் மூலத்தோடு ஈர்த்து எல்லாத்தையும் பேரோட புடுங்கி பேரோட செத்து பின் என நின்றால் அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி விண்ணை போல சுத்தமாக விண்ணை போல தூய்மையாக நின்றால் யாதும் தீசாந்தனாய் எல்லாவற்றையும் ஒதுக்கி யாரும் தீர் சாந்தனாய் சாந்தமுடையவனாக சாத்விக குணத்தை முழுமையாக பெற்றவனாக ஆகிவிட்டால் என்னை ஆயினை என்ன ஆயினை என்னான அது நீ என்பார் அது நீயாகவே ஆகிவிட்டா நீ ஆன்மவாக ஆகிவிட்டாய் நீ அதுவாகிவிட்டாய் என்றால் தத்துவ நுசி என்கிற அது நீக்கிவிட்டார் இது பண்டால் பட்டு இருதயத்து ஆசை ஒன்றும் இல்லாமையால் எண்ணாப்பட்ட கருமங்கள் செய்து தீர்ந்தும் கையுறு பயன்கள் பயன் ஒன்று இல்லை ஒரு வழிப்பட்ட நீள்காலம் உள்ளம் உருப்படுதலாலேர் நெஞ்சில் பேசு நூல் அனைத்தும் அசுத்தங்களை நீக்கி வாதனைகளை அனுபவங்களை எல்லாம் நீக்கிவிட்டார் ஒரே ஒரு ஒருமைற்பட்ட மனதோடு பிரம்மத்தை பிரம்ம பாதையிலே சென்று கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு பின்னாடி சாஸ்திரங்களுடைய துணை ஞான நூல்களுடைய துணை அவசியமில்லை நமக்கு ஞானத்தை புகட்டுவது ஞானத்தை மேம்படுத்துவது என்பது நாம் உள்ள சிந்தித்து சார்த்து செய்துவிடும் ஞானம் புகட்ட வேண்டியது ஞான நூல்களுடைய கடமை மேலும் மேலும் உலகத்தை பற்றிய பிரம்மத்தை பற்றி எல்லாவற்றையும் தீர விசாரித்து விசாரத்தாலே அடைய வேண்டியது வேண்டும் கடைசி வரைக்கும் ஞானத்தை சாப்பாட்டை ஒரு குறிப்பிட்ட இடம் அங்கே வச்சுட்டு போய்விவார்கள் என்றால் அந்த பழுவையும் தூக்கிக் கொண்டு ஏற முடியாது அதே போல ஞானத்தை பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஞானம் பெற்ற பின்னாடி நாம் படித்த ஞானத்தையும் ஒதுக்கி விட வேண்டும் அதுக்கப்புறம் நூல்களுடைய உதவி தேவையில்லை அப்படிங்கிறது தீர்த்த மௌனத்தை ஒழிய வேறோர் ஒரு நல் நல்ல கதை இல்லை உணர்வன உணர்ந்ததாகும் திசை பத்து சுற்றி மீண்டதான் தொல்லை ஞாதத்து அறுதியாய் உண்மை கண்டோர் சிலர் நின்றோர் அவத்தில் மாய்வோர் இந்த பதினைந்தாவது பாட்டில் வாதனைகள் தீர்ந்தவர்கள் பத்து திசைகளும் சுற்றி சுற்றி வந்து ஞானத்தை அடைந்தவர்கள் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஞானத்தை அடைவதற்கு மெளனத்தை சட்டமில்லாத வாழ்க்கை வார்த்தை இல்லாத மனதிலே எந்த கலங்கமும் இல்லாமல் ஆசைகளும் இல்லாமல் அதனாலே பேசுவதற்கு அவசியமில்லாமல் மௌனத்தால் மெளனமாக இருந்து தவிர தியானம் செய்து தவம் செய்தால் அப்படிப்பட்ட மெளனம்தான் நம்முடைய ஞானத்திற்கு ஞானம் பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு ஒரே கதி வேறு கதி இல்லை வேறு மார்க்கம் இல்லை இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் மருகு வாதனைகள் தீர்ந்த மௌனத்தை ஒழிய வாதனைகள் எல்லாத்தையும் அழித்து விட்ட மனத்திலே வாதனைகள் எல்லாம் இருந்து விட்டால் வாதனைகள் இல்லை ஆசைகள் இல்லை அதனாலே எந்த விதமான என்னுடைய மனதிலே கலங்கமும் இல்லை என்னுடைய மனதிலே வீர விஷயங்களும் இல்லை அதாவது நல்ல விஷயமும் இல்லை கெட்ட விஷயமும் இல்லை என்னுடைய மனது நிஷ்கலங்கமாக எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் நிஷ்கலங்கமாக இருக்கிறது அந்த மனத்தில் நான் தபசேற்றுக்கொள்வதற்கு தியானம் செய்வதற்கு மார்க்கத்திற்கு மௌனத்தை வேற மார்க்கம் இல்லை மௌனத்தை ஒழிய மௌனத்தை வேற ஒரு நல்ல கதி இல்லை வேறு இப்படியே நம்மளே தேடி பிடிக்கக்கூடிய வேறு நல்ல கதைகள் இல்லை நல்ல மார்க்கங்கள் இல்லை நமக்கு உணர்ந்தன முன்னாடி சொல்லியவை சொல்லியவையாகவே இருக்கட்டும் உணர்ந்தவை உணர்ந்தவையாகவே இருக்கட்டும் இந்த உலக இந்த லோகத்திலே பத்து திசை அதாவது பத்துங்கிறது மேல் திசை கீழ் திசையை சேர்த்து என் திசை நம்ம சுற்றி உள்ளது வடக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இது நாள் என்ன தென்கிழக்கு கிழமே தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த நாளும் அதனுடைய சார்ந்தவை அப்போ ஜெட்டு திசை நம்ம சுற்றி உள்ளவை அரிசாண்ட மேலங்கிழை வெட்டிக்கலா ரெண்டு மேல் திசை கேள் திசை ஆக பத்து திசைகள் உண்டு அந்த பத்து திசையும் சுத்திக்கினே இருபது சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது பூமி சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அது பத்து திசைகளையும் சுற்றுது பத்து திசைகளையும் பலவிதமான செயல்களை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படி தொல்லைனா பழைய அர்த்தம் தொல்லைன்னா துன்பம் தரக்கூடிய ஒரு அர்த்தம் தொல்லைனா புராபராதனமான பழையன்னு ஒரு அர்த்தம் தொல்லை ஞானத்து அறுதியாய் தொல்லை ஞானத்திலே எல்லாவற்றையும் வாழ்ந்து உணர்ந்து திளைத்தவர்கள் ஞானத்தை அடைந்தவர்கள் அவர்கள் இறுதியாக அறுதியாக உண்மையை கண்டவர்கள் சத்தியத்தை உணர்ந்தவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் சிலர் நின்றோர் சிலர் மட்டுமே ஞானத்திலே உலகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அதிலே ஞானத்தை பெற்றவர்கள் பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மத்தின் பாதத்தை ஐக்கியத்தை அடைந்தவர்கள் மிக சிலரே இருப்பார்கள் மற்றவர்கள் அவத்திலே மாண்டவர்கள் ஆவார்கள் மற்றவர்கள் எந்த பிரயோனமும் இல்லாமல் பிற பிறப்பு சுழற்சியிலேயே சுழந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு விடிவு கிடையாது விடிவு வர வேண்டும் என்றால் நம்ம மனதிலே ஆசைகள் இல்லாமல் செய்கின்ற கர்மங்களை எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக செய்து கர்மங்களை செய்தே வேண்டும் சுப கர்மங்களை அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட கர்மங்களை செய்தே வேண்டும் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட கர்மங்களை செய்து அவை அவற்றிலாறு ஏற்படக்கூடிய பயனை கருதாத நிஷ்கலவனமாக கர்மங்களை செய்து அந்த கர்மங்களை செய்ததன் காரணமாக மனதிலே தெளிவும் தெம்பும் பெற்று ஆசைகளை ஒழித்து அப்படி ஆசைகளை ஒழித்ததுனாலே மனதிலே எந்த கலங்கமும் இருக்காது மௌனம் ஏற்படும் தியானத்தாலே தவத்தாலையும் ஞானத்தை பெற்று பிரம்மத்தை உணர்ந்து பிரம்ம ஜீவ ஐக்கியத்தை உணரலாம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பதுதான் நம்முடைய கடைசி எல்லை இறுதியான நோக்கம் அப்படிப்பட்ட எல்லை அடைந்தவர்கள் ஐக்கிய பிரம்ம ஐக்கியம் கூடியவர்கள் சிலரே மற்றவர்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் பிற பிறப்பிலே அந்த பிறப்பிறப்பு சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு விடிவு காலம் இப்பொழுது கிடையாது விடுவு காலம் ஏற்படலாம் பதினாறாவது பாடல் தேகத்தை நோக்கி என்றோ ஜெகமெல்லாம் தெரிவதல்லாம் நோக்கி அன்றோ ஜெகமெல்லாம் தெரிவது அல்ல நோக்கி அன்றோ எங்கனும் பஞ்சபூதம் நாகத்தை மண்ணை கீழே நாடினம் ஆறு காணோம் மோகத்தை விடுவது ஒன்றே முழுதும் பற்றா திடமுற்றார் இது தேகத்தை தேகத்தை நான் என்று அபிமான அபிமானிப்பது தவறு தேகத்தை விட்டு ஏகத்தை உணர வேண்டும் அப்படி உணர்பவர்களுக்கு தான் விடிவுகாலம் பிரம்ம ஐக்கியம் கூடும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது தேகத்தை நோக்கி என்றோ ஜெகமெல்லாம் தெரிவிதலாம் ஜெகத்திலே உள்ள பூமியிலே உள்ள அனைத்து ஜீவர்களும் தேகத்தை போற்றுவதில்லை தேகத்தை காப்பாற்றுவதில்லை போற்றுவதில்லை மட்டுமில்லை காப்பாற்றுவதிலேயும் அதை அழகு செய்வதிலேயும் காலத்தை கழிக்கிறார்கள் தேகத்தை பற்றித்தான் சிந்திக்கிறார்கள் என்னுடைய ஏகத்தை பற்றி சிந்திக்கவில்லை ஏகத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஏகத்தை பற்றிய அறிவோ சிந்தனையோ யாருக்கும் இல்லை தேகத்தை நோக்கி என்றோ ஜெகமெல்லாம் தெரியவது அல்லால் தே தேகத்தை பற்றியே தேக அபிமானத்திலேயே இந்த உலகம் அதன் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறது சுற்றி கொண்டிருக்கிறது ஏகத்தை நோக்கி யா எங்கனும் யாரும் கவலைப்படுவதில்லை பஞ்சபூதம் நாகத்தை மண்ணைக் பஞ்சபூதங்கள் இந்த உலகமாகிய நாகம் நாகம் தான் நாக நாகம் என்பது பூமியை தாங்குகிற திருமாலுடைய ஆதிசேஷம் கீழே மேலே நாடின காணும் ஐந்து பூதங்கள் தான் இருக்கிறதே ஒளியே ஆறாவதாகிய ஞானத்தை காணும் ஐந்து பூதங்கள் இருக்கின்றன உலகம் எல்லாம் ஆறு காணும் ஆறாவதை காணும் ஆறாவது ஆகிய பரம்புரளை பிரம்மத்தை பூதத்தை நாம் விரும்பி வணங்க வேண்டிய பூதத்தை ஆறாவது பூதமாகிய பிரம்மத்தை காணோம் முகத்தை விடுதும் மோகத்தை விடுத்து அந்த ஆறாவது பூதமாகிய பிரம்மத்தை முழுதும் பற்றிக்கொள் விட்டுவிடாதே பற்றியவர்கள் திடமுற்றார் பற்றியவர்கள் திடமானவர்களாக வக்தி பெற்று பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆவார்கள் இதை புரிந்து கொள் இது பதினாறாவது பாடம் பதினேழு முர்க்கரெல்லாம் ஊளி வெங்கடலாம் ஜென்மம் முயன்று கோவின் தாளாம் ஊகத்தோர்க்கு முன் உரு கோவின் தாளாம் சோகமில் ஞானி நெஞ்சி தொடர்ந்து சிற்றின்பம் பற்றாம் போதம் இல் சிற்று சிற்று பொலி நகர் விடுதலை என்னாம் இதில் விட வேண்டியிருவேன் மூவாசைகள் மண் பெண் பொன் இந்த மூவாசைகளையும் விட்டுவிட்டார் விட வேண்டும் விட்டவர்கள் ஞானிகளாவார்கள் அப்படி இல்லாமல் மூடர்களாக இருந்தால் அஞ்ஞானிகளாக இருந்தால் காரம் எல்லாம் பிறப்பு கடலிலேயே ஜென்மக்கடலிலேயே ஜென்மசாகரத்திலேயே நாம் கிடந்து அழிவோம் இது இந்த பாட்டு ஊகமில் மூர்கற்கு எல்லாம் உளி வெங்கடம் வெங்கடலாம் செல்வம் மூகர்னா அறிவில்லாதவர்கள் மூகர்னா ரெண்டு ஊமைக்கு மூகர்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மோகர் என்பது அறிவில்லாதவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட மூடர்களுக்கெல்லாம் செல்வம் அவர்களுக்கு செல்வம் ஜென்மம் ஆகிய கடலிலே கிடந்து உழல்வார்கள் ஜென்மம் ஆகிய கடலிலே கிடந்து உழல்வார்கள் மோகமில் ஊகத்தோட்டு நல்ல ஊகத்தை யூகத்தாலே அறிவை மோகம் இருக்காது அவர்களுக்கு உலகம் என்பது தனக்கு எதிரே தோன்றுகின்ற பசுவினுடைய குழம்புகள் குழம்பு அந்த குழம்புகள் அதை சரணடை நம்ம வந்து சனாதன தர்மத்திலேயும் இந்து சமயத்திலேயும் கோபூஜை செய்கிறவர்கள் பசுவை வணங்குகிறவர்கள் அவர்களுக்கு எதிரே ஊகர்களுக்கு யூகத்தாலே அறிவை பெற்றவர்களுக்கு ஞானத்தை பெற்றவர்களுக்கு தன் முன்னே நிற்கின்ற பசுவாகும் இந்த உலகம் சோகமில் ஞானி துன்பமே இல்லாதவன் சோகமே இல்லாதவன் ஆனந்தமாக சச்சிதானந்தமாக பரமானந்தமாக இருக்கின்ற ஞானிக்கு நெஞ்சில் தொடர்ந்து எந்த காலத்திலும் சிற்றின்பம் நெஞ்சில் தொடராது சிற்றின்பம் பற்றார் சிற்றின்பம் நெஞ்சிலே பற்றாது தொடராது போகமில் சுற்றூர் போகமில்லாத ஒரு சிற்றூர் சின்ன பூமி அதாவது சின்ன ஊரில் இருக்கிற சேரி புண் பெண்ணீர் புண் பெண்ணீர்னா சேரி பெண்கள் அழகில்லாத கடையில்லாத பெண்கள் அவர்களாலே நகரத்தில் வாழ்கின்ற கற்ற இளைஞர்களுக்கு பயனில்லை அவர்கள் எங்கேயோ ஒரு சேரியில் இருக்கிறார்கள் அவருடைய பண்பாடு அவருடைய அழகு அவருடைய அறிவு இந்த இளைஞனுக்கு நகரிலே பட்டணத்திலே வாழ்கின்ற இளைஞனுக்கு அவற்றை பிடிக்காது அவர்களாலே இவனுக்கு எந்த பயனும் இல்லை அதை போல மூகர்களாக உலகம் ஜன்மம் ஜன்மம் எல்லாம் ஜன்மக்கடலிலே அவர்கள் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் யூக பெருமக்களுக்கு வியூகமுடைய அறிஞர்களுக்கு தன் எதிரே நிற்கின்ற பசுவின் பசுவின் பாதமாக தெரியும் அவர்கள் அந்த பாதத்தை வணங்கி முன்னேறுவார்கள் கடலிலே கடந்து தவிப்பார்கள் மூடர்களுக்கு பயன்படக்கூடியவை ஞானிகளுக்கு பயன்படாது அதே போல பட்டணத்து சேரி பெண்கள் பிடி பிடித்தமில்லாதவர்களாக இருக்கமாட்டார்கள் பயன்பட மாட்டார்கள் இது பதினேழாவது பாடல் தந்தையாய் ஆவானும் சார்கதிங் ஆவானும் நமக்காவானோ எந்த முயற் சரடாகுவானும் அருகோனாகுவானும் குரு சகனானவது சகனோ புனத் சகபீரியம் கரபாவகை தேஜஸ்வி மா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 கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரே ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் ஹரிவோம் ஓம் ஸ்ரீ குரு பரம ஆதித்த முன்னர் காணலாம் பறவை ஞானம் திரமதாம் இதனை முன்னே செப்பின் வியாழன் வரமகன் கசனாம் பேரோன் மற்றது வல்லால் கேட்பாய் பரம்பொருள் ஆகிய பிரம்ம அவசுத்தமானவன் அந்த சுத்தமான கடலிலே சுத்தமான கடல் அந்த கடலிலே தோன்றுகின்ற அவன் தோற்றுவித்த அலைகள் நாம் பார்க்கின்ற மலைகள் வனங்கள் அனைத்தும் அதனுடைய நுரைகள் எல்லாமே அலைகளுடைய நுரைகள் எல்லாம் வனங்கள் மற்றைய பொருள்கள் இந்த சமுத்திரம் சூழ்ந்த பூமியானது ஞானிக்கு காணல் நீர் போன்றது காணல் நீர் எப்படியும் தூரத்தில் பார்க்குற பொழுது நீர் இருக்கிற பொழுது வெயில் காலத்தில் எல்லாரும் பார்த்துருப்போம் தூரத்தில் பார்த்தா வெயில் தண்ணி இருக்கிறது போல இருக்கும் நம்ம ரொம்ப தாகமாக இருக்கணும்னு நானே அவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்கு வா போய் வாங்கி எடுத்து குடிப்போம் போனால் போக போக போய்கொண்டே இருக்கக்கூடிய தண்ணி நெருங்காது நிற்காது நம்மளாலே தொட குடிக்க முடியாது அப்படி போய்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டது காணல் அது பொய் காணல் என்பது இல்லாத நீரை காட்டுவது பொய் அப்படிப்பட்ட காணல் நீராகும் யாருக்கு பரமனை உணர்ந்த ஞானிகளுக்கு எல்லாம் பரம பிரம்ம ஆதித்தன்னா ஆதித்தன்னா சாதாரணமாக ஆதித்தன் என்பதற்கு பொருள் சூரியன்னு பேரு பிரம்மத்தை பிரம்ம ஐக்கியத்தை பெற்றவன் சூரியன் போல பிரகாசமாக இருப்பான் அதனால பிரம்ம ஆதித்தன் பிரம்ம ஞானத்தை பெற்ற பிரம்மத்தோடு ஐக்கியமான சூரியன் போன்ற பிரகாசம் உள்ள அவனுக்கு இந்த பறந்து கிடக்கின்ற ஞானம் எல்லாம் காணலினை போல இல்லாதது அவை அவையாலே பயனில்லை திறமதாம் இதனை முன்னே செப்பி செப்பினன் அப்படி திடமாக உள்ள இந்த கருத்துக்களை இன்றைக்கு நிலைக்கக்கூடிய கருத்துக்களை தத்துவங்களை வியாழனுடைய மகான் வியாழங்கிறது குரு தேவர்களுக்கு குரு பிரகஸ்வதினு சொன்ன வியாழன்னு சொன்னான் வியாழன் என்பதற்கு குரு மகான்னு பேரு நம்ம என்ன என்ன சொல்றோம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம் அதாவது ரெண்டு தட்சிணாமூர்த்தி என்பவர் இறைவனுடைய பரமசிவனுடைய மறு உருவம் அவர் குருவாக ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எல்லா உலக ஜன்ம ஜீவர்களுக்கும் குரு ஒன்பது கிரகங்களில உள்ள வியாழன் ஒன்பது கிரகங்களிலே உள்ள குருவன் அதுக்கு இந்த குருவுக்கு சம்பந்தம் இல்லை பல இடங்கள்ல நம்ம வந்து வியாழக்கிழமைக்கு தசாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்றோம் ஆக இப்ப என்ன நினைக்கிறோம்னா குருவும் வியாழனும் உண்டு நவக்கிரகத்தில் இருக்க வியாழன் நவக்கிரகத்துல தான் வணங்குறோம் தட்சிணாமூர்த்தி தனியார் இருப்பார் தட்சாமூர்த்தி வேற நவகிரகத்தோடு சேர்ந்த வியாழன் வேற நாம் தட்சிணாமூர்த்தியைத்தான் நம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் அவரை வியாழன் என்று கூழ்வு வியாழன் என்ற பிரகஸ்வதியினுடைய மகனாகிய கசன் அவன் சொல்லிய உனக்கு சொ அடித்த உபதேசங்களை அதன்படி வாழ்வாயாக சொன்னாரே ராமருக்கு கசன் உயர் சமாதி நீங்கி ஒரு பகல் களிக்கு நெஞ்சன் வசம் மறந்து தழுகழுத்த வசனத்தன் யாது செய்கேன் திசையுரை எங்கு செல்வேன் தீர்ப்பது என் கொள்வது என்னாம் விசை உயர் சங்கற்ப நீர் போல மேதினி எங்கும் நானே கசமுனிவர் நீண்டகால சமாதியிலிருந்து சமாதியிலிருந்து விடுபடுவது என்பது விழிப்பு தோன்றுவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு வருது விழிச்ச உடனே பூரணமாக விழிப்பு வந்தவுடனே அதுக்கு என்ன சொல்றோம் அதாவது சுடுப்பிலிருந்து மீண்டு வந்து என்ன முதல் ஜாக்கிரத்துக்கு வந்துட்டோம் ஜாக்கிரத்து ஜாக்கிரம் விழிப்பு நிலை அதுக்கு வந்த உடனே எங்கே இருக்கும் என்ன பண்றோம் தெரியலை கசன் உயர் சமாதி நீங்கி ஒரு பகல் கழிக்கும் நெஞ்சன் ஒரு பக்கம் ஒரு சமாதி நீங்கிய உடனே அவனுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியிலே குதித்தார் மகிழ்ச்சியிலே திளைத்தார் அப்புறம் கொஞ்ச நேரம் நினைச்ச உடனே நமக்கு எங்கே போகிறோம் நமக்கு எங்க தெரியும் எத்துக்கு போக வேண்டும் எங்கு சொல்வது என்ன செய்வது என்னென்ன இருப்பவைகள் எவை என்ற ஐயங்கள் தொடர்ந்து வந்தன என்ற அவரு சமாதியில் ரொம்ப காலம் இப்ப நம்ம எங்கே இருக்கோம் எந்த திசையில் இருக்கோம் எந்த திசைக்கு போகணும் ஒன்னும் புரியல ஆழ்ந்து அகன்ற கற்பக கற்பகம்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் கற்பக கடவுள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆழ்ந்து மிக ஆழமாக இருக்கக்கூடிய தெளிந்த நீர் போல கற்பக நீர் போல எங்கும் நிறைந்த சமுத்திரத்தில் பிரளய சமுத்திரத்தில் எங்கும் ஒன்றே எந்த பக்கம் ஒன்னாலும் ஒரே எங்கும் நானே உலகம் எங்கும் நானே நிலைத்திருக்கிறேன் எங்கெங்கு தெரிவது என் சுரூபமே எங்கும் தெரிவது என்னுடைய சுரூபமே நான் எங்கேயும் போக வேண்டியில்லை என்னுடைய சுரூபம் தான் எல்லா இடத்துலையும் தெரிகிறது எங்கும் நானே இருக்கிறேன் என்னை சுற்றி இருப்பதெல்லாம் பிரம்மத்தினுடைய நீர் கற்பக ஆழ்ந்து தெளிந்த கற்பக என்னை சுற்றி உள்ளது கடல் அந்த கடலிலே நான் திளைத்திருக்கிறேன் அதனால் நான் அங்கே எங்கேயும் போக வேண்டியதில்லை நான் பிரம்ம ஐக்கியம் அதனால் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த திசையிலையும் போக வேண்டாம் எப்போ இந்த நிச்சயம் சோதரி சமாதிலேருந்து வெளியே வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் இவ்வளோ நேரம் சமாதியில் அது கழிஞ்ச உடனே தூக்கத்திலேருந்து ஜாக்கிரத்துக்கு வரப்ப நம்ம எங்கே இருக்கோம் எங்கே இருக்கணும்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் அப்புறம் சந்தேகத்தை அறிவை செலுத்தி சந்தேகத்தை தெளித்து கொண்டால் சந்தேகம் மாறிடுச்சு நிச்சயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நம்ம வந்து அமுதக்கடல இருக்கிறோம் கப்பக நீர் அமுதக்கடல இருக்கிறோம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒன்றுதான் எல்லாம் எங்கும் நாமே நிறைந்திருக்கிறோம் நம்ம சுற்றி இருப்பதெல்லாம் அமுதக்கடல் அப்படிங்கிற தெளிவுன்னு சொன்னா திரும்பவும் சந்தோஷம் மகிழ்ச்சி இது பத்தொன்பதாவது பாட்டு இருபதாவது பாட்டு கடைசி பாட்டு கசங்கதையில கடைசி பாட்டு மேனியில் புறத்தில் மேறத்தில் உள்ளில் மேடு கீழில் திக்கில் இவ்வளவு சொல்றாரு அதாவது முன்னாடி சொன்ன அளவைக்கு உட்பட்டவை அனைத்தும் பிரம்மத்தை மற்றவை எல்லாம் மூன்று அளவைகளுக்கு உட்பட்டவை கால அளவை எண்ணிக்கை அளவை எடை அளவை அள நீட்டல் கழித்தல் அளவை இவை எல்லாத்துக்கும் உட்பட்டவை அப்படி அளவைகளுக்கு உட்படாத ஒன்றே ஒன்று பரம்பொருள் இப்ப என்ன சொல்றாரு மீனியில் உடலிலே புறத்தில் உள்ளில் மேலில் மேலோடு நடுவில் கீழில் மூணு மேலோடு நடுவில் கீழ்த்திக்கு வானில் வையகத்தில் எங்கும் நாம் உடலுக்குள்ள உடலுக்கு வெளியில எங்கு பார்த்தாலும் நாம் கிழக்க பார்த்தா தெக்க பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் மேலே கீழே எவ்விடத்தில் எங்கும் நிறைந்திருப்பது நானே எங்கும் நிறைந்திருப்பது பிரம்மம் எங்கும் நிறைந்திருப்பவன் பிரம்மர் பரம பிரம்மம் பரம்பொருள் அவர் அதனுடைய சொரூபமாகிய அதனுடைய பிரதிபிம்பமாகிய நானும் எங்கும் நிறைந்திருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் பிரம்மம் இருக்கிறோம்னா ஆம சுரூபமும் இருக்கிறது வானில் வையகத்தில் எங்கும் நான் மற்ற ஒன்றில்லை நான் அன்றி மற்ற ஒன்றில்லை யான் இட இடமும் இல்லை நான் இல்லாத இடமே கிடையாது பிரம்மம் இல்லாத கடவுள் இல்லாத இடமே கிடையாது கிடக்கு இயலாதும் இல்லை என்னுடைய வலிமைகள் என்னுடைய திறம் நானே அதே போல நிகழ் பொருள் வேறு இல்லை நிகழ்கின்ற க நிகழ்ச்சிகள் காரியங்கள் எதுவும் என்னை தவிர இல்லை நான் சச்சிதானந்தம் நானே சச்சிதானந்தம் சத் சித் ஆனந்தம் அப்படி இருந்துட்டால் சச்சித்தானந்தம் என்றால் பிரம்மத்தினுடைய நிலைகளிலே சச்சித்தானந்தம் முக்கியமானது பரமானந்தத்தினுடைய எப்பொழுதும் ச சத்தியமாக சத் என்பது இருப்பது சத்தியமாக இருப்பது எங் எப்பொழுதும் அறிவோடு இருப்பது எங்கும் ஆனந்தமாக இருப்பது இது மூன்று முக்கியமான குணங்கள் பரம் பரம்புர்களுக்கு எங்கும் நிறைந்திருப்பார் எதிலும் நிறைந்திருப்பார் என்ன அறிவு மிக்கவர் எல்லாவற்றையும் அறியக்கூடிய திறமை உள்ளவர் எல்லாவற்றையும் கொள்ளக்கூடிய வலிமை உள்ளவர் எல்லாவற்றிலும் புனிதர் எல்லாவற்றையும் விட சிறந்தவர் அதே போல எப்பொழுதும் இருப்பவர் எப்பொழுதும் ஆனந்தத்தை ஆனந்தமாக இருப்பவர் சச்சிதானந்தம் அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் இது கதையினுடைய முடிவு கசன் சொன்னது இதனால கசனுடைய கதை இல்லை கசன் சொல்லிய தத்துவங்கள் அதனை பாடல் பாட்டாக எழுதியிருக்கிறார் அதனை பாட்டென்று யோக வாசிட்டம் ஞான வாசிட்டம் வடம்பொழி நூல்களே இதை கசாவின் பாட்டு போட்டிருக்காங்க நம்ம கசாவின் கதை